நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் புறநானூறு இரண்டு மிக அதிகமான ஊடுருவு திறன் கொண்ட கதிர்கள் காமா கதிர்கள் மூன்று இந்தியாவின் மடிப்பு மலைத்தொடர்கள் இமயமலை தொடர்களாகும் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. இலங்கையின் புராதன தலைநகர் எது 2. அரிமா சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் 3. தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்யும் நகரம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி